சச்சிதானோத்தியேத்தாபயா பாவனியூஷி ஆமனியனு பகவானுடைய புகழை ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்துகிறது அவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள்கிட்ட பகவானை பற்றின மகிமையெல்லாம் சொல்லி பரப்புறது ஆ ஒருத்தருக்கொருத்தர் இறைவனுடைய புகழை பாடுவது பாவனம் மனசில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி படைத்தது பாவனம் யஷா அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதாவது பகவானுடைய புகழ் வந்து நம்மை புரிதப்படுத்தக்கூடியது அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் மிதஹா ரத்திகி மிதஹா துஷ்டிஹி ஆத்மனஹா மிதஹா நிவத்திஹி அதாவது உனக்காட்டில் நான் நல்லா சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ சொல்கிறத விட இன்னும் சொல்லலாம் அப்படின் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சொல்லணுமா இந்த பகவானுடைய புகழை பரப்புறதில் அதில் அவனை நான் இன்னும் பகவானுடைய புகழை சொல்லி சந்தோஷப்படணும் அப்படி அது மாத்திரமில்லை உலக விஷயத்தில் சுகத்திலிருந்து விடுபடுறாங்க ந சில பேர் அதை பார்த்துட்டு என்னென்ன உனக்காட்டிலும் நான் விடுறேன் பார் தியாகம் பண்ணுறேன் பார் ஆக லௌக்கிக விஷய சுகத்தை தியாகம் பண்ணுறதுல போட்டி போட்டுக்கொண்டு தியாகம் பண்ணுறது போட்டி போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுறது ஆக தானும் சரி மற்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க சிக்ஷேத் சிக்ஷேத்துன்னு சொல்லியிருக்கிற வியாக்கியானத்தில் ஆக இந்த இறைவனுடைய புகழை பரப்புறதுல ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டு இந்த காரியத்தை கிருஷ்ண பக்தியை கிருஷ்ணனுடைய புகழை பரப்பணும் அதே மாதிரி புலநடக்கத்தில் எல்லார மேலோங்கி இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வளர்க்கணும் இதெல்லாம் பாகவத தர்மங்கள் என்று பிரபுத்தர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பரஸ்பரானுகதனம் பாவனம் பகவதா மிதோரதிர்மிதஸ்துஷ்டிஹி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக